பதிரங்குணுமே பசியே மாஷ்ராங்கை வாசி யசேமேவி நோக்கூஷா விவே நோரி நோஸ்பதிர் ஓ முதல் ண்டம் முண்டோபத் முதல் முண்டம் முதல் ண்டம் மூன்றாவது மந்திரவுன மகாஷா அங்கி ரப்பட்ச கேவவீ பிரம்ம வித்யா சம்பிரதாய பரம்பரையை சொல்லுவதன் மூலம் பிரம்ம வித்தியையின் மகிமையை உபதேசம் செய்த உபனிஷத் இங்கே யார் குரு சிஷ்யர்கள் என்ற பெயரை கூறி அறிமுகம் செய்திருக்கிறது தகுதியுள்ள மாணவர் தகுதியுள்ள ஆசிரியரிடம் சென்று முறைப்படி முறைப்படினா அதுக்குள்ள புரோட்டக்கால்னால் சொல்கிறோம் இல்லையா அந்த முறைப்படி அணுகி இப்போ வந்து நாட்டிலே அதெல்லாம் முறையெல்லாம் இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் எதுக்கு போகலாம் எதுக்கு போகக்கூடாது பிரசிடெண்ட் எதுக்கு போகலாம் எதுக்கு போகக்கூடாது அவங்கள பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும் சீட்டில் இருந்து எல்லாத்துக்கும் முறைகளெலாம் இருக்குது அது மாதிரி இங்கேயும் வந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்கும் தர்மங்கள் நியமங்கள் முறைகள் புரோட்டோக்கால்லாம் இருக்குது அதுபடி அவர் முறையாக அணுகி கேள்வி கேட்டார் அந்த கேள்வியிலே தெரிகிறது அவர் மகா புத்திசாலிங்கிறது தெரியறது ஷவுனகர் ஒரு முறையான தெளிவான பார்வையோடு கேள்வி கேட்கிறார் எந்த விஜானத்தினால சர்வ விஜானம் கிடைக்கும் எதை நன்கு அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நன்கு அறிந்து கொண்டதாகும் இந்த விஜாதம் விஜ்ஞாதம்ங்கிற பதம் ரொம்ப முக்கியம் எதை தெளிவாக புரிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டதாக அப்படி சொல்லணும் எதனை விசேஷமாக தெரிந்து கொண்டார் விஜாதம்னா விசேஷ ஜ்யாதம் இதெல்லாம் தெரிந்ததாக ஆகும் அதுதான் விளக்கமெல்லாம் பார்த்தோம் காரண ஜானேன காரியம் சர்வம் ஞாதம் பவதி இந்த படைப்பை பற்றின கேள்வி தான் உபநிஷத்தில் ரொம்ப முக்கியமானது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த படைப்பு நான் யார் உலகம் என்ன இதில் ஏன் இன்பத் துன்பங்கள் இவை உண்மையா பொய்யா இது ஒரு முக்கியமான கேள்வி இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன இந்த கேள்வி என்றைக்கா ஒரு மனிதனுக்கு வரத்தான் செய்யும் வரணும் அது கேள்வி கேட்காமயே உலகத்தில் அப்படியே உழன்று கொண்டிருந்தான்னா அவனுக்கு அறிவு இருந்து நாம் அறிவோடு பிறந்திருக்கோம் இந்த கேள்வி கேட்பது மிக மிக நியாயமானது வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்குறோம் இது சரியாக வேலை செய்யுமா ஒரு சாமான் வாங்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்குறோம் கடைக்காரங்கிட்ட ஆனால் இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம ஒரு கேள்வியும் கேட்காமையே வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்க ஆகவே அவர் அந்த கேட்டிருக்கார் அது நம்ம அதை பார்த்துட்டோம் காரண ஜியானம் அது மாத்திரம் இல்லை இங்கே வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் பிரம்ம வித்யான்னு போட்டிருக்கோம் பிரம்ம வித்யான்னா என்ன அர்த்தம் இந்த பரம்பொருளை பற்றி அறிவு மெய்ப்பொருளை பற்றி அறிவு அந்த மெய்ப்பொருளை தான் கேட்குறார் மெய்ப்பொருளை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படி சொல்லலை அதீஹி பகவோ பிரம்மே தீ அப்படின்னு சொல்லுது நேரடியாக கேட்குறது பிரம்மத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கள் டைரக்டாக கேட்டுட்டார் ஆனால் இங்கே அப்படி இல்லை எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகமோ அதை சொல்லிக் கொடுங்கள்னா என்ன அர்த்தம் எந்த பிரம்மத்தை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகவும் அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை எனக்கு கொடுங்கள் தான் அர்த்தம் ஆனால் அவர் ப்ரசன்டேஷன் கேட்டிருக்கிற கேள்வி அமைப்பு அப்படி இருக்கிறது உபனிஷத்தை சொல்ல போகிறது பிரம்மமே முன்னும் இருக்கிறது பிரம்மை வேதம் பிரம்மை வேத புரஸ்தாத் பிரம்ம பஷ்டாத் பிரம்ம தட்சிணதோத்தரேன அதோதஞ்ச பிரசுதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் உபனிஷத்தை சொல்ல போகிறது கொஞ்சம் நேரத்தில் அதனால வளையலும் தங்கமே எல்லாமே தங்கம் வளையலின் முன்பக்கம் வளையல வந்து இந்த பக்கம் இருப்பதும் தங்கமே பின்பக்கம் இருப்பதும் தங்கமே முன்பக்கம் இருப்பதும் தங்கமே எல்லாம் சொல்லாமே தங்கமே தங்கமேன்னா அறிவாளியேன்னு அர்த்தம் ஞான தங்கமே சொல்றோம் இல்லையா ஆக இந்த பிரம்ம அவர் கேட்டிருக்கிற விதம் அப்படி திரும்ப அந்த தங்கம் நகை உதாகரணம் இதெல்லாம் ஞாபகம் காரணம் பிரம்ம ஜானம் சரி இந்த எல்லாமே பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்ங்கிறது தான் நிறைய பேருக்கு தோணும் சுவாமிஜி எல்லாமே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அதுதான் பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்னா இந்த உலகத்தில் நீ துன்பமே அடைய முடியாது துன்பமெல்லாம் ஒரு மாய தோற்றமாக ஒருத்தர் என்ன நிந்தனை பண்ணுறாருன்னு வச்சுக்கோ ஒருத்தர் என்ன பண்றார் இன்னொருத்தர் ஸ்தோத்திரம் பண்றார் இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு ஒருவனே புரிஞ்சு போயிடும் அதாவது புகழ் புகழுக்குரியவனும் புகழ்பவனும் இகழுக்குரியவனும் இகழ்பவனும் வேறல்லு புரிஞ்சா உங்களுக்கு எப்படி சம்சாரம் இருக்க முடியும் புகழுக்குரியவனும் புகழ்பவனும் இகழ்ச்சிக்குரியவனும் இகழ்பவனும் யாருமே இல்லை எல்லாம் ஒன்று தான்னா நமக்கு எல்லாருக்கும் மனசில் இருக்கிறதே பெரியபாலும் இருக்கிறதெல்லாம் இமோஷனல் ப்ராப்ளம் தான் ஒரே உணர்ச்சி பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவன் என்ன அப்படி சொன்னான் இவர் ரொம்ப நல்லவர் ஏன்னா என்னை ரொம்ப ஒத்துக்கிட்ருக்கார் என்னை புரிஞ்சின்னு இருக்கார் அவர் அந்த ஆளுக்கு மரம் வண்ட புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு இன்னொருத்தனை கல்றோம் அது மாத்திரம் இல்லை நான் அவன் நான் அவன் நான் நீ நீ என்ன ஒரு நாளும் புரிஞ்சுக்கல கல்யாணம் ஆகி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான் இந்த அம்மா அவரை பார்த்து சொல்ல அவர் இவரை பார்த்து சொல்ல இந்த குழந்தைங்களெலாம் பார்த்து உங்களுக்கு எங்களை புரிஞ்சிக்கவே தெரியலையே நீங்கள் போடுற சண்டையில நாங்கள் காணாமல் போயிட்டோமே ஏன்னா அதுங்கெல்லாம் கத்த இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மைன்னா தூங்கினா உண்மை கணவனாவது மனைவியாவது குழந்தையாவது தாத்தாவாது நாத்தனாராவது ஆஃபீஸ் ஆகுது உத்தியோகம் ஆகுது சாமியாராவது சாமியாவது உண் ஆனால் இதுக்கு வந்து எவ்வளோ முழித்த உடனே கவலைப்படுறதுக்குன்னு தயாராகிடும் காலம்புற எழுந்துடனே கவலை இன்றைய கவலையை தொடங்குகிறோம் அப்படி தொடர்ந்து போயிட்டே ஆ இந்த ஞானந்தான் நம்மளை என்ன பண்ணுறதுன்னா நமக்கு புகழ்பவன் யார் புகழ் புகழுக்குரியவன் யார் புகழ்பவன் யார் இகழுக்குரியவன் யார் இகழ்ச்சிக்குரியவன் யார் இகழ்பவன் யார் ஒன்று தான் பிரம்மனே தான் இத்தனையும் பண்ணுறான் பிரம்மனே தான் அம்மா அப்பாவாக இருக்குது கணவன் மனைவியாக இருக்குது பிரம்மனே தான் குழந்தைகளாக மாயா காரியம் அதுக்குள்ளே ஏதோ தர்மங்கள்லாம் விவகாரங்கள்லாம் இப்படி புரிஞ்சதுக்கு பிறகு இது வந்து சரியாக புரிஞ்சாச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் சம்சாரமாவது இந்த உபரிஷத்தே சொல்வது பித்தியத்தே ஹுதயக் கிரந்திகி இதே உபரிஷல் ஹிருதய கிரந்திகி பித்தியத்தை அப்படியே அருந்து போகிறது இந்த முடிச்சுக்கெல்லாம் மனசுக்குள்ளே வந்து இருக்கிற அவித்யா காம கர்மம் எல்லாம் முடிந்த துவைதம்னே வச்சுக்கோ துவைதத்தை நெருப்பு வச்சு கொழுத்தி பாலூத்தி அஸ்தி சஞ்சயனம் பண்ணி எல்லாம் பண்ணும் கடைசியில் சுபஸ்வீகாரம் சுபஸ்வீகாரம்னு இருக்குது இந்த இறந்து போனால் பத்து நாளைக்கு இதில் பிராமின் ரிச்சுவல் இதெல்லாம் இறந்து போனால் பத்து பன்னெண்டு நாளைக்கு இந்த இந்த ரிச்சுவல் எல்லாம் பண்ணி முடித்து பதிமூணாவது நாள் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சு புதுசாக உடையெல்லாம் உடுத்தின்னு ஸ்வீட்டெல்லாம் அது தினமே உண்டு ஆனாலும் அன்னைக்கு விசேஷமாக எல்லாம் வடை பாயசத்தோடு சாப்பிட்டு நல்லா வீ ஊதி சந்தனம் வச்சு எல்லாரும் மங்களத்தை திரும்ப எடுத்து பர்மா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தேவகர்மா ஸ்டார்ட்னு அர்த்தம் பித்ரு பிரதான கர்மங்கள்லாம் முடிஞ்சு போச்சு பிரேத பிரதான கர்மங்கள் பித்திரு பிரதான கர்மங்கள்லாம் முடிஞ்சு தேவ பிரதான கர்மங்களை ஸ்வீகாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம் அப்பவும் தேவன் உண்டு இது பிராதானியம் ஃப்ரீடாமினா பண்றோம்னு அர்த்தம் அது மாதிரி இந்த பேதத்துக்கு துவைத்த உபமர்தனம் துவைத நாசகா ைதாதாரா ஐதநாசியுவத்தி ஐதமித்வுச்சய அப்படி சொல்லணும் ைதமிஷயசத்தியி ஆத்தியால் ஏற்படும்னா சர்விர சத்யம் அஹம் ஸ்வ இதம்மாத அவ உபனே சொ எல்லாம் வந்து வேதத்தோட பிரயோஜனம் எல்லாம் கிடைச்சுடு அப்புறம் அதுக்கு வேலை கிடையாது ஆஹ் கே பகவோ விஞ்ஞா இதம் சர்வம் விஜாத்தவற்ற பப்பிர கேட்டுவிட்டார் ரொம்ப இன்டெலிஜெண்டா புத்திசாலித்தனமாக எதை கேட்கணுமோ கன கச்சிதமாக கேட்டுவிட்டார் நமக்கு இந்த கேள்வி கேட்க தெரியாது இந்த அந்தயோகத்தில் கேட்குற கேள்வியை கேட்டால் கே கேள்வியே கேட்கணும் கேள்வியை கேட்குறதே கஷ்டமாக இருக்கும் அவர் நீ ஒரு பாட்டை சொல்லி இவருக்கு அந்த பாட்டு தெரியும்னு எல்லாருக்கும் திரும்பி பார்த்துப்பாரு லாரி பார்த்துட்டு அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லுங்க பாருக்கு அதுக்கு நாலு அந்தரியோகம் நடத்தணும் கேட்கறத கணக்கச்சிதமாக முறையாக ஒழுங்காக அழகாக கேட்கணும் ரொம்ப அற்புதமாக கேட்டிருக்கார் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறது அந்த விஷய எதை கேட்கணுமோ அதை வந்து அழகாக ஃபோக்கஸ் பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்ணி அழகாக சொல்லணும் வளவளா குழகுழான்னு வெண்டக்காய் மாதிரி அதாவது சுவாமி என்னன்னா ஏன் இப்படி இருக்கோம்னு எனக்கு அப்பப்போ சந்தேகம் வரும் அது என்னத்தினாலே நான் அப்பப்போ யோசித்து பார்த்துருக்கேன் அது என்னென்னே எனக்கு புரிஞ்சதில்லை நான் ஒருத்தட்ட போனேன் ரிஷிகேசத்துக்கு போனேன் இவர் என்ன கேட்க போனார் தெரியுமாட்டேன் ஏன்னா ரிஷிகேசத்துக்கு போனேன் அங்கே ஒரு சாமியாரை பார்த்தேன் அவர் எப்படி இருந்தார்னா இப்படி ஒரு தாடி வச்சுருந்தார் இப்படி எந்தையோ சொல்லிகிட்டே இருப்பான் கடைசி என்ன கேட்க விரும்புகிறேன்னா ஏதோ பேசுறதுக்கு ஆள் கிடைக்கல நம்ம கிடைச்சோம் அப்படியே கதை பேசிகிட்டு இருப்பார் இல்லை இதுதான் நச்சுன்னு கேட்குறாரு சொல்கிறாங்க இப்போ எல்லோருக்கும் இந்த நச்சுங்கிறது ஒன்று வந்துருக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு முந்தியெல்லாம் அது இல்லை இப்போ அதை கேட்குறேன் நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாரே ஒரு கேள்வி நச்சுன்னு கேட்டார கேட்டு விட்டாரா அதை தான் நம்ம வளவலான்னு பார்த்துட்டோம் சரி இனி அவர் முறையாக கேட்டதுனால முறையாக கேட்பவனுக்கு பாடம் சொல்கிறதுக்கு மறுக்கக்கூடாது வேணா டெஸ்ட் பண்ணலாம் எல்லாம் பாடம் கேட்கறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு இவர் கேட்க மகாசாலகா அதை சொல்லிவிட்டார் மகாஷாலகா விதிவது உபசன்ன அப்புறம் கேள்வியை பார்த்தாலே தெரிகிறது இவருக்கு தகுதி பக்குவம் எல்லாம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சதுனால பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுனால இவரை வந்து சோதிக்கலை யாரு அங்கிரஸ் சோதிக்காமல் நேராக பாடத்தை தொடங்குறார் சோதிக்கிறதுக்கு த இது இருக்குது அர்ஜுனுக்கு கிருஷ்ணர் உடனேவா சொல்லிட்டார் கதறி நான் நக ரஹிப் பிரபஸ்யாமி மமாபரோத்தியாத் எச்சோகம் உச்சோஷனம் இந்திரியானாம் அபாப்பிய பூமா வசபத்திரம் ருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபி சாதிபத்தியம் அப்படியே இந்திரியம் எல்லாம் பொசுங்கிறது சூடு என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற இந்த சோக சோகத்தினால உடம்புல உண்டாகி இருக்கிற உஷ்ணமானது என் கண்ணுக்காவது நாக்கு மூக்கெல்லாம் பொசுக்கிறதுன் தான் உச்சோஷனம் இந்திரியானாம் வாட்டி எடுக்கிறது ஆகவே எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து உபதேசம் பண்ணுறார் பிரகசன்னு அப்புறம் உபதேசம் மயோ வதந்தை சோவிகேதிமோ வதந்தீ பராச்ச சஹா தஸ்மை உவாச்ச ஹ அவர் ஒன்று அதுக்கப்புறம் வந்து கேட்டவுடனே ஓ பகவானே எதனை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அதை எனக்கு உபதேசித்து அருளுங்கள் அப்படின்னு கேட்டவுடனே சஹா அவர் யாரு அங்கிரஸ் தஸ்மை தஸ்மைனா யார யாருக்கு ஷௌனகாய மகாஷாலாய ஷௌனகாய விதிவது உபசன்னாய சவுனகாய தன்னை அணுகிய சவுனகருக்கு சவுனகாய உவாச்ச உவாச்சனா சொன்னார் உபதேசம் பண்ணினார் ஹா என்ன அர்த்தம் ஆச்சரியம் ஹாங்கிறது ஆச்சரியம் சொல்லுட்டாருப்பா உடனே சொல்லிட்டார் வித்தவுட் கேப் இவர் கேட்டாரோ இல்லையோ அடுத்த நிமிஷமே ஓம் ஆரம்பிச்சு விட்டார் பாடத்தை நச்சுக்கேஸ் எவ்வளோ கஷ்டங்க அட்டோபுரிஷத்தில் பார்க்குறோம் விடுறாரு அவர் முடியாதப்பா அது முடியாது அதுக்கு வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோ என்னெல்லாமோ சொல்லி பாடம் நடத்தாம இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அத்தனையும் பண்ணி பார்த்து யமதர்மராஜாவை தோக்க வச்சான் யாரு நச்சிகே தடுத்த தன்யம் வரம் நச்சிகேதா நவ்ணீதே எது பசியசி தத் வத சொல்லுயா சீக்கிரம் சொல்லிகிட்டே இருக்கிறார் என்னமோ வளவழ வளவழான்னு சொல்றாரு என்ன புகழ்றீர் அதை புகழ் புகழ்ந்துட்டே இருக்கிருக்கு கேட்ட வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் பண்றீரே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த கட்டோபரிஷத்தை படிச்சு பார்த்தா தெரியும் யமதர்மராஜா கொடா கண்டன் கடைசியில வழி இல்லை இந்த விடாக்கண்டன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கொடா கண்டன் கொடுக்கும் கண்டனா மாறி விட்டார் கொடுத்துட்டார் இங்க அப்படி இல்லை ஹர்த்த ஆஹா உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டார் கிளாஸ் நான் வளவலான்னு சொல்லாமல் நேர சொல்லிட்டேன் அப்பா ஆச்சரியமாக இருக்கேன் கதையெல்லாம் சொல்லாமல் நேரம் போயிட்டாரு அப்படின்னு எப்படி தோணும் சில பேருக்கு இது ரொம்ப சீக்கிரம் போயிட்டாரி தோணும் எல்லாம் வியாதி அதுக்கு தான் தனித்தனியாக கூப்பிட்டு அருள்வாக்கு தான் சொல்லணும் ச உன்னால் என்ன அர்த்தம் ஆச்சரியம் சொன்னார் அவர் என்ன அவர் முறையாக பாடம் சொல்லி ஆரம்பிச்சுட்டார் நேர எடுத்த உடனே இதுதான் பிரம்மன் சொல்லலை அது அடிப்படையிலிருந்து ஆரம்பிச்சு கொண்டு போனோம் ஆதவ கீர்த்தன ஆரம்பத்திலே அப்படின்பாங்க அந்த காலத்தில இப்போ அதெல்லாம் காணும் அது மாதிரி ஆரம்பிக்கிறார் இந்த பாரப்பா துவே வித்யே வேதித்தவ்யே இதி பிரம்ம வதந்தி அதாவது இதெல்லாம் ஒரு இந்த ஹாஸ்மாக எல்லாம் இருக்கு பாரி ஹாஸ்மா அதெல்லாம் என்ன அர்த்தம்னா நடந்தான் நீ கேட்ட கேள்வி ஏற்கனவே நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க ஆகையினால பிரம்ம இந்த வார்த்தையெல்லாம் மறக்க கூடாது வேதத்துல ரொம்ப பிரசித்தது பிரம்ம விதா பரமார்த்த தரிசினா மெய்ப்பொருளை அறிந்தவர்கள் உண்மை பொருளை உணர்ந்தவர்கள் பிரம்ம பிரம்மவிதா வதந்தி நான் சொல்லலேங்கிறார் இந்த பாரு ஏதோ நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஏற்கனவே எனக்கு எங்கள் குரு சொல்லி கொடுத்தார் யாரு பாரத்வாஜர் சத்யவஹர் பாரத்வாஜர் சொல்லி கொடுத்தார் அவருக்கு அங்கிரு சொல்லி கொடுத்தார் அங்கிருக்கு அதர்வர் சொல்லி கொடுத்தார் அதர்வருக்கு பிரம்மாஜி சொல்லி கொடுத்தார் பிரம்மாஜிக்கு தானே ஞானம் வந்திருக்குன்னு சொல்லி பிரம்மசூத்திர ஒரு பெரிய டாபிக் இருக்குது நமக்கு மாத்திரம் குரு வேணுங்கிறீங்களே பிரம்மாஜிக்கு யார் குருன்னு ஒரு கேள்வி இப்படிலாம் கேள்வி பிரம்மசூத்திரத்தில் இருக்கு அப்புறம் அவருக்கு அவருக்கு விஷ உபாதி விசேஷம் அவருக்கு மாத்திரம் ஸ்பெஷல் புத்தி அவருக்கு கிரகிக்கிற சக்தி இருந்து நமக்கு அப்படி இல்லைங்கிறதுக்காக பிரம்மசூத்திரத்தில் ஒரு பெரிய டாபிக் இருக்கு பிரம்மதேவனுக்கு ஞானம் எப்படி வந்தது அப்படி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு ஸ்பெஷல் உபாதி அதனால் அவருக்கு தானாகவே ஜானம் வரும் நமக்கெல்லாம் அப்படி இல்லை நாம் உணர்த்த உணர்பவர்கள் அவர் தானே உணர்ந்தவர் என்ன உணர்த்த உணர்பவர் தானே உணர்ந்தவர் ஆகையனால இப்போ என்னாச்சுன்னா இப்போ எல்லாம் உணர்த்த உணர்ற பண பரம்பரை தானே பார்த்துருக்கோம் சொல்லி கொடுத்து புரிஞ்சுக்கிற பரம்பரை இதுவே பெரிய விஷயம் நமக்கு பிரம்மவிதா வதந்தி பிரம்மவித்துக்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் நாம் அறிய வேண்டிய வித்தை ரெண்டு இருக்குதுப்பா வித்யே வேதித்தவ்யே இது வந்து திவச்சனம்வே வித்யே வித்யா வித்யே வித்யா வித்யா வித்யே வித்யா த்வித்தீய விபக்தி திவச்சனம் வித்யே த்தியே வேதித்தவ்யே இரண்டு வித்யைகள் இருக்கு அறிய வேண்டிய விஷயம் ரெண்டு அம்சம் உடையதாக இருக்கு இதந்தி என்று சொல்லுகிறார்கள் என்று காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அறிஞர்கள் பிரம்ம விதானா மெய்ப்பொருளை உணர்ந்த பெரியோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சென்டென்ஸ் அந்த வித்தியை என்னதுன்னா பரா அபராச அபராச்சேவ அந்த ரெண்டு என்னதுன்னா பரா என்றும் அபரா என்றும் சொல்லப்படும் அப்ப நம்ம வித்தியை சேர்த்துணும் பராவித்யா அபராவித்யா ஒரு வித்யா என்னது அபராவித்யா இன்னொரு வித்யா பராவித்யா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பராவித்யா அபராவித்யாங்கிறது என்னங்கிறத பிறகு அடுத்த ஸ்லோகத்திலே தெளிவாக சொல்ல போறார் அவர் அடுத்த மந்திரத்திலே வருகிறது இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் பராங்கிற சப்தத்துக்கு மேலான இப்போ நம்ம பாட்டே இருக்கேன் பராபரமே பராபரமே பராபரமே பர அபரமே அப்படின்னு அர்த்தம் பரஞ்ச அபரஞ்ச அதுதான் பராபரமே பராபரமே அபரமாகவும் பரமாகவும் இருக்கின்ற பரம்பொருளே பராசக்திங்கிறோம் அப்புறம் அபராசக்தி யாருன்னா அதுவும் பராசக்தி தான் பராசக்தி தான் அபராசக்தியாகவும் காட்சி அளிக்கிறது உண்மையில் அது பராசக்தி பராசக்தியாக காணப்படுவதென்று உள்ள வியாபித்திருப்பது பராசக்தியே அபரா பரா அபரா பரானா என்ன அர்த்தம் பரான்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம் சாதாரண அபரானு சொன்னா தாழ்ந்ததுன்னு அர்த்தம் பரத்துக்கு கீழே அப்பறம்னு அர்த்தம் ஒரு ஆ போட்டுட்டா ஒரு நஞ்சு போட்டுவிட்டா அப்பறம்னு ஆயிடுது பரா அபரா ஏன் ரானு எழுத்துருக்குன்னா வித்யா வந்து ஸ்ரீலிங்கம் அதில் பரா வித்யா அபரா வித்யா பரம் பிரம்ம அபரம் பிரம்ம நபும்சலிங்கத்தில் சொன்னால் பிரம்மனோட சேத்தவமான அது நபும்சலிங்கமாக மாறிடும் பரஹா புருஷா அபரஹா புருஷஹா ஸ்ரீ புருஷன் புல்லிங்கத்தில் போட்டால் அப்படியா ஆஹா பரஹான்னு சொல்லுவோம் பரான்னு சொல்லுவோம் பரம்னு சொல்லுவோம் ஆஹா மூணு மூணு பால் வேற்றுமை மாறும் ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் அல்லது பலவின் பால் பராஜைவா பராஜ் ஏன் இது வந்து தாழ்ந்தது உயர்ந்ததுன்னு என்ன எதை சொல்கிறோன்னா ஞாபகம் வச்சுங்கோ நான் புரியறதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து இந்த அபராவித்யான்னு சொன்னால் வேதசாஸ்திரப்படி அபராவித்யான்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வேறே பொதுவாக இப்போ எல்லாரும் சொல்கிறது அர்த்தம் என்னென்னா அபராவித்யான்னா இந்த உலகியல் கல்வி நம்ம படிக்கிற ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜாலஜி பாட்டனி என்ன வித்தியாக இருக்கட்டும் எல்லா வித்தியையும் அபராவித்யா அபராவித்யா ஆனால் அப்பராவித்யாவுக்கு இந்த அர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சாதாரணமான அர்த்தம் என்ன அர்த்தம் இந்த லௌகிக்க வித்யை நம்ம படிக்கிற இங்கிலீஷு தமிழ் தமிழ் லாங்குவேஜ் என்னெல்லாமோ அது உபனிஷத்தை விளக்கி சொல்ல போகிறது இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ இது புரியறதுக்காக சுருக்கமாக சொல்லி வைக்கலாம் ஆஹ் அபராவித்யான்னு சொன்னால் இந்த லௌகிக மாடர்ன் சயின்ஸ் இதெல்லாம் இருக்கே அதெல்லாம் அலௌகிக வித்யா நான் வேஸ்திரப்படி அபராவித்யான்னா தர்மசாஸ்திரம் அபராவித்யா தர்மசாஸ்திரம் வேதத்தினுடைய பூர்வ பாகம் அல்ல அபராவித்யா துவைத்த வித்யா இல்ல அபராவித்யா பேத வித்யான்னா அபராவித்யா கடவுளும் நானும் வேறேன்னு சொல்கிற வித்யா அபராவித்யா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறேன்னு சொல்கிற வித்யே அபராவித்யா அபராவித்யாவும் வேணும் நமக்கு மருந்துராய் இப்போ கோயிலில் பூஜை பண்ணுற வித்யனா என்ன வித்ய அபராவித்யாதான் சமையல் சாப்பாடு அபராவித்யா தான் ஆஹா எல்லாம் அப்பராவித்யா அபராவித்யாவுக்கு பராவித்யாவுக்கு இன்னும் ஆழமான அர்த்தங்கள்லாம் இருக்குது விதி நிஷேத சாஸ்திரம் அபராவித்யா இதை செய்ய இதை செய்யாதேன்னு சொல்ற சாஸ்திரமெல்லாம் அபராவித்யா ரிலிஜன் எல்லாம் அபராவித்யா சமயம் எல்லாம் அபராவித்யா கடவுளுக்கு எனக்கும் வேற்றுமையை கற்பிச்சு ஒழுக்கமான முறையான வாழ்க்கையை உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை பற்றி அறிவை கொடுக்கிற வித்யை அபராவித்யா இப்ப அபராவித்யாவே ரெண்டா பிரிக்கணும் அபராவித்யாக்க அபராவித்யா இப்படிக்கிற இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அபராவி அபராவி அபராவித்யை உலகத்துல இருக்கிற அபராவித்ய உலகத்துல பராவித்திய கிடையாது ஆஹா அபராவித்யா அபராவித்யா திவிதா போடு அபராவி லௌகிக்க அபராவித்தியா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த உபனிஷத்த சிந்தனையாளர்களுக்கெல்லாம் இதை பத்தியெல்லாம் என்னமே கிடையாது இந்த லௌகிக்கத்தை பத்தி அவங்க அவங்க வாழ்க்கை காலம்புறது வந்து வரைக்கும் தர்மம் கடவுள் எதே அவங்களுக்கு இந்த மாதிரி அல்பமெல்லாம் அவங்களுக்கு சிந்தனையே கிடையாது ஆனால் நம்ம எல்லாம் அதுலேருந்துல வரணும் இப்போ ஆகையினால அதையும் கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கு ஆகையினால லௌகிக்க வித்யா அபராவித்யா வைதிக அபராவித்தியா தர்மசாஸ்திரங்கள் எல்லா இது அபராவித்தியாசம் ஏன் வச்சுக்கோ அபராவித்யா துவைத்த வித்யா அபூர்ண வித்யா காரிய வித்யா இப்படிலாம் சொல்லலாம் காரிய வித்தியா அனாத்ம வித்யா எல்லாம் இப்படி போடலாம் எத்தனை வருதுன்னு பாருவோம் எனக்கே தோன்றதெல்லாம் சொல்கிறேன் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் பிளான் எல்லாம் பண்ணுறது துவைத்த வித்யா அபூர்ண வித்தியா அநாத்ம வித்தியா சொல்ல போனால் பந்த வித்யா பந்தத்தை உண்டு பண்ணுற வித்தியை பந்தத்தை நீக்கிற சக்தி இந்த வித்தைக்கு கிடையாது சம்சார வித்யா சம்சாரத்திலே நம்மளை இருக்கும்படி பண்ண ஒன்று கொடுத்து சம்சாரத்தில் இருக்க வைக்கும் இல்லாட்டி சுகத்தை கொடுத்து சம்சாரத்தில் இருக்க வைக்கும் ஒன்று நீங்கள் பிரைம் மினிஸ்டராகி சம்சாரத்தில் இருப்பீங்க சோத்துக்கே லாட்டி அடிச்சுட்டு சம்சாரத்தில் ரெண்டும் சம்சாரம் தான் மன்மோகன் சிங்க கேட்டு பாருங்க தெரியும் அபராவி அபராவித்யாஹி அவித்யா அப்படின்பர் அபராவித்யாங்கிறது அவித்யதான் அஜானத்தை போக்குற வித்ய இல்லை அவித்யா அபிவிருத்தி வித்யா அவித்யே அபிவிருத்தி பண்ணுற வித்தியை தான் அபராவித்ய அறியாமையை மேலும் மேலும் வளர்க்கும் வித்தியையே அபராவித்யை இன்னும் அறியாம நாளாக நாளாக உங்களுக்கு என்ன தெரியணும் அறியாமல் குடிஞ்சே இருக்கு இப்போத்தான் படிக்க படிக்க என்ன புரியுதுன்னா நமக்கு இன்னும் ஒன்றுமே சரியாக புரியலேங்கிறது புரியுறதுன்னா அறிதொரும் அறியாமை போலும்னர் வள்ளுவர் அது மாதிரி படிக்க படிக்க படிக்க அஜ்ஞானம்தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும் அஜானம் ஞானம் ரெண்டையும் கடந்து போகிற வித்ய எதுன்னு நான் பரவாயில்லை அறியாமை அறிவு இரண்டையும் என்ன தாய்மாரன் சொல்லுவார் இல்லையா அவனன்றி உரணும் அசையாது எனும் ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவாவது ஏது அறியாமை ஆவது ஏது இதை அறிந்தார்கள் அறியார்கள் யார் மெளனமொடு இருந்தது யார் என் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றுமவர் யார் அப்படி ஒரு பாட்டு இருக்கு இருக்கட்டும் இது அபராவித்யாவுக்கு இப்படிலாம் சொல்லியாச்சு இப்போ பராவித்யாவுக்கு நீங்க நேரம் ஆப்போசிட்டா போட்டுக்கணும் அது அத்வைத்த வித்யா பூர்ண வித்யா ஆத்ம வித்யா சுத்த வித்யா நித்திய வித்யா மோக்ஷ வித்யா அத்தனை தன்மையும் அதுக்கு இருக்கு இன்னொன்று பாஷையும் சொல்ல காரண வித்யா இது காரிய வித்யா அது காரண வித்யா காரிய காரண விலக்கண அகாரணம் பிரம்ம வித்யா பராவித்யா இதெல்லாம் சொல்லணும் கடைசியில் ரொம்ப சொல்லி தலை சுத்தும் வந்து என்னதுன்னா காரண அது போரும் உங்களுக்கு காரண வித்யா பராவித்யா ஆக சொல்கிறார் வேதித்தவ்யேங்கிறார் வேதித்தவ்ய என்னன்னு அர்த்தம் யூ மஸ்டு நோ அப்படின்னு அர்த்தம் நிச்சயமாக நீ தெரிஞ்சுக்கணும் இந்த வித்ய வேதத்தை ரெண்டா பகுத்து பிரம்மவித்து பிரம்மவித்துனா ரெண்டம் இருக்கு வேதம் அறிந்தவர்கள் வேத சாஸ்திர வேத சாஸ்திர அர்த்த சம்பிரதாய்ஞாக வேத சாஸ்திரார்த்த சம்பிரதாய்ஞாக வேத சாஸ்திரத்தினுடைய பொருளை நன்றாக தெளிவாக சொல்லுகின்ற பெரியோர்கள் வேதத்தை இரண்டாக பகுத்தறிந்து பேசுகிறார்கள் வேதத்தின் ஒரு பகுதியை அபராவித்யா என்று பகர்கிறார்கள் பராவித்யா என்று மற்றொரு பகுதியை பகர்கிறார்கள் வேதபூர்வம் அபராவித்யா வேதாந்தம் வேதோத்தரம் பராவித்யா இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கத்தான் வேணும் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ இதில் தான் தெரிஞ்சுக்கணுங்கிற வார்த்தையிலேருந்து ஒன்று தெரிகிறது இந்த லௌகிக்க வித்தியை இதில் சேர்க்க முடியாது நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லையே தெரியாமே நிறைய பேர் வண்டி ஓட்டின் இருக்கானே இனிமே பிற்காலத்தில் முடியாது இப்போ வந்து நிறைய பேர் தெரியாம காரியம் நடத்தின்னு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் நீ படிச்சு தான் ஆகணும்னு யாரும் சொல்ல முடியாது லௌக்கிக வித்தியை ஏதோ ஒன்றாவது உருப்படியாக படி பழப்புக்காக இல்லாட்டி உனக்கு நான் சோறுபட முடியாது ஆகினால உருப்படியாக பழப்புக்கு ஏதோ ஒன்றாவது லௌகிக்க வித்தியை படிச்சுக்கோன்னு சொல்லலாம் ஆனால் வேதித்தவ்யம்னு சொல்ல முடியாது இது வேதித்தவ்யம் இந்த உலகத்தில் நீ பிறந்தையான அட்லீஸ்ட் திருக்குறளையாவது நீ தெரிஞ்சுக்கணும் வேதி தவ்யே வேதி தவ்யம்னா என்ன அர்த்தம் அறிந்தே ஆக வேண்டும் எது அறிஞ்சாலும் இந்த தர்மசாஸ்திரமும் கற்க வேண்டும் தர்மசாஸ்திரத்தோடு நிற்கக்கூடாது பிரம்மசாஸ்திரத்தையும் கற்றாக வேண்டும் வேத பூர்வமும் படிக்கப்பட வேண்டும் வேதாந்தமும் படிக்கப்பட வேண்டும் மற்றதெல்லாம் நீங்க படிக்காட்ட பரவாயில்லை நாங்கள்லாம் அதெல்லாம் படிக்கவே இல்லை இப்பொன்றும் நஷ்டமான மாதிரி தெரியல நீங்களாம் படித்தவங்களாம் வந்து கேட்டு தான் இருக்கீங்க ஏழாவது வகுப்பு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இதை படிச்சுருக்கோம் நாங்கள்லாம் என்ன நீங்கள்லாம் வந்து கிராஜுவேஷன்லாம் வச்சுருக்கலாம் உங்களுக்கு ஆனால் இப்போ ஒன்றும் நஷ்டமான மாதிரி தெரியல இது வேதி தவ்யம் நீங்கள் தான் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு இதை நீங்கள் வந்திருக்கீங்க எல்லோரும் அப்போ இது வந்து என்ன தெரிகிறது இது கற்கப்பட வேண்டிய கல்வி அது கற்றாக வேண்டிய கல்வி அல்ல உலகியல் கல்வி ஏதோ ஒன்று புழைப்புக்காக கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அது கற்றுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் இல்லை இப்ப என்ன ஆச்சுன்னா இது கற்க வேண்டுங்கிற கட்டாயம் இல்லாமல் எடுத்து பாரு இந்த நாட்டில் ஞானமாம் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத இந்த கெதி இதை கற்றாக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை சொல் மேலும் சொன்னால் இதை சொல்லிக் கொடுத்தால் கல்வி காவிமயம் ஆகிவிடும் கல்வி காவிமயமாகிவிடும் மத சார்புடையதாக மாறிவிடும் அப்புறம் நம்ம நாட்டில் எல்லாரும் இந்துக்களாகவே இருந்துட்டா என்ன ஆகிறது மற்ற மதங்கள்லாம் புழைக்க வேண்டாமா ஆகவே நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் பராவித்யா அபராவித்யாவான வேதத்தை தலையை சுற்றி வங்காள விரிகுடாவிலோ அரபிக்கடலிலோ அல்லது இமயமலைக்குள்ளேயோ குழியை தோண்டி புதைச்சி விட வேண்டியது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தோன்று என்ன அரசாங்கத்தை பொறுத்து தானே ஒரு கவர்மெண்ட்டு வந்து இந்த கல்வி வேணும்னு சொல்லுகிறது இன்னொரு கவர்மெண்ட் வந்தால் அவங்க போட்ட கல்வி திட்டத்தை எல்லாம் ஜெனரேஷன் கேப்பை க்ரியேட் பண்ணுறது இவங்க நம்ம வைதிக சம்பிரதாயத்தில் ஜெனரேஷன் கேப் கேப்பே வராது இந்த லௌகிக சம்பிரதாயத்தில் தான் தலைமுறை இடைவெளியாக என்ன சொல்கிறது தலைமுறை இடைவெளி ஜெனரேஷன் கேப்பெல்லாம் சொல்கிறாங்க வேண்டாம் நமக்கு என்னத்துக்கு நம்ம பரா வித்தியா படிச்சுன்னு நிம்மதியாக இருப்போம் பராச்சைவா பராச்ச என்று சொல்லி இருக்கிறார்கள் இது கட்டாயம் வேதித்தவ்யம்ங்கிற வார்த்தைக்கு எம்ஃபசிஸ் இருக்கு தெரிஞ்சுக்கத்தாம் நீ தர்மசாஸ்திரம் படிக்கத்தாமோ சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் செய்ய விரும்பு அப்புறம் என்ன மெய்ப்பொருள் காண்பது அறிவு எல்லாம் போனோம் பராஜை வா பராஜா துறவறவியல் பராவித்யா இல்லறவியல் நம்ம பாஷை நம்ம விடுறதா என்ன திருக்குறளை விடுவோமா இல்லறவியல் அபராவித்யா துறவறவியல் பராவித்யா அப்படி போட்டுக்கோ நம்ம சௌரியத்துக்காக போட்டிருக்கோம் இன்னும் டெப்த் இருக்குதுல சங்கராச்சாரியர் விடமாட்டார் பாருங்க பராஜைவா பராஜ் வேத பூர்வம் வேதாந்தம் வேதாந்தம்னு சொல்லலாம் வேத உத்தரம்னு சொல்லல வேதோத்தரம் வேத பூர்வம் சரி அடுத்தது என்னன்னா அவரே விளக்கி சொல்றார் அபராவிராவிப்பற்றியும் சுல தராஜு சமவேதேதவிய ஜோதிஷமி तत्रा सामवेदो शिक्षा कल्पो तत्र तत्रपराेदो यजुर्ेद सामेद शिक्षाको व्या छंद ज्योतिषी त्र न வித்தியோ தோ வித்தியோ அந்த இரண்டு வித்யைகளுள் பராவித்யா அபராவித்யா இரண்டினுள் இரண்டினுள் தற்பண்ண தஸ்மின் தஸ்மிங்கிறது மாற்றிக்கணும் தயோன்னு போடும் அபராவித்யா இதனீம் உச்சியத்தை அபராவித்யாவை பற்றி இப்பொழுது சொல்லுகிறோம் கேட்பாயாக இப்பறன் போட்டுக்கணும் டேதத்திலிருந்து ஆரம்பிச்சு த்திலிருந்து ஆரம்பிச்சு ஜோதிஷம் வரைக்கும் போட்டு அபராவி பரியத்தம் ஏதாவும் அபராவி ம்ஜுர்வேதம் சமவேதம் அதர்வணம் சிகிச்சா கல்போ வியகம் நிருக் டந்தோ ஜோதிஷம் நம்ம திருநாவுக்கரசர் தேவாரம் சொல்றோம் ஆரங்கம் நால்வேதம் போற்றி இதேதான் அங்கம் இருக்கு அங்கமும் வேதமும் அந்த அப்படின்னு படிக்கிறாங்க தேவாரம் பண்றாங்க அங்கமும் வேதமும் ஓது நாவர் அப்ப ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அசருணவேதம் இது தெரிஞ்சதுதான் நாலு வேதங்கள் வேதங்கள் நான்கு பொங்கழல் ஒருவன் பூதநாயகன் நால்வேதமும் பொருளும் அருளி பொருள்களும் அருளி இந்த அங்கம் வேதாங்கம்ங்கிறது தமிழ் பாடல்களே நிறைய இருக்கு அப்புறம் அடுத்த இதெல்லாம் பேர் ருக்வேதம் எஜுர்வேதம் எல்லாம் என்னது நாலு வேதங்கள் ஆறு அங்கம் என்னது சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தகா ஜோதிஷம் இது ஆறு அங்கம் ஷடங்க சகித வேதாத்தியாயி ஷடங்க வேதாத்யாயி அதான் சட்டோபாத்தியாயா சட்டர்ஜி முகர்ஜி எல்லாம் இருக்காங்க இல்லையா முக்கியோபாத்யாயா சட்டோபாத்யாயா எல்லாம் பிராமணன் தாத்தா காலத்தில் படித்தவன் எல்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் முகர்ஜி அப்படின்னா முக்கியோபாத்யாயா ஷட்டர்ஜி ஷடத்யாயி சட்டர்ஜி ஷடத்தியாயி ராமகிருஷ்ணனுடைய அப்பாவுக்கு கூட சட்டர்ஜி தானே பேர் சட்டர்ஜி குதிராம் சட்டர்ஜி ஆ ஷிருதிராம் ஸ்ருதிராம் குதிராம் தமிழ் அப்படி கூதுன்னு போடுவாங்க சட்டர்ஜி எல்லாம் அந்த குரூப் தான் ஷட்தர்ஷனாச்சாரியன் ஷடங்காத்தியாயி நிறைய பேர்லாம் இருக்குது தமிழ்லாம் இலக்கியங்கள்லாம் சங்க இலக்கியங்கள்லாம் அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க எல்லாத்தையும் வச்சுன்னா எல்லாத்தையும் மூடி மறைக்கிறான் இருட்டடிப்பு பண்ண பார்க்குறான் பாவ முடியல பூஷணிக்காய் சோத்தில் மறைக்க முடியுமா நடக்கே நட நடக்காது க்வேதம் முதல்ல இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்ப்போம் பரிசியாக ஒன்று ஒன்று அர்த்தம் சொல்கிறேன் வேதம் வந்து ஒரு ஒன்று தான் அதில் இருக்கிற மந்திரங்களை பொறுத்து அதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் நினைப்பார்கள் வேதத்தை தொகுத்தவர் வியாசர் நானே அப்படி ஒரு காலத்தில் நினச்சது உண்டு ஆனால் சாஸ்திரத்தை ஆழமாக பார்க்க பார்க்க அப்படி இல்லை வேதத்தை தொகுத்தவர் வேதங்களை நான்காக பிரித்தவர் வியாசர்லாம் சொல்லுவாங்க அது ரொம்ப தப்பு வேதத்திலேயே வேதத்தை பத்தின பெயர்லாம் இருக்கு வேதத்தை நான்காக பிரித்து பெயர் வைத்தார் வியாசர்ன்னு சொல்லுவான் ரிக்வேதம் எஜுர்வேதம் என்று பெயர் வைத்தார் கிடையாது வேதவியாசர் வேதங்களை பிரிக்கவில்லை வேதங்களை காப்பாற்றுவதற்கான பரம்பரை முறையை உருவாக்கினார் அதுதான் வேதவியாசர் பண்ணின வேலை வேதவியாசர் வர்றத்துக்கு முன்னால் பிராமணர்களில் எல்லாரும் எல்லா வேதத்தையும் படிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது எல்லா வேதத்தையும் படித்து மனப்பாடம் பண்ணுற சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் இழக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா உலக விஷயங்கள் அதிகமாக ஆக ஆக செல்ஃபோனுக்கு டைம் கொடுக்கணுமே அதுக்கு டைம் கொடுக்கணும் டிவிக்கு டைம் கொடுக்கணும் டைம் இருக்கிறதே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நான் எதுக்கு டைத்தை கொடுக்குறது நான் டைம் எது கொடுக்குறதுக்கு அதுக்கு கொடுக்கணும் டிவி பார்க்கறதுக்கு டைம் கொடுக்கணும் ரேடியோ கேட்குறதுக்கு டைம் கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு டைம் கொடுக்கணும் சுவையான உணவு சாப்பிட்றதுக்கு நேரம் டைம் கொடுக்கணும் சுவையான உணவு தயார் பண்ணுறதுக்கு நேரம் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் நான் நேரத்தை ஒதுக்கினா அப்புறம் நான் எங்கே மந்திரத்தை மறுபாடு பண்ணுறது காலையில் போய் பார்க்குறேன் இங்கிருந்து போனோடனே பையங்கள்லாம் சந்தேவந்தம் பண்ணிட்டுருக்கான் சத்தமாக வாயை திறந்து சொல்ல சொல்லிருக்காரு போல் இருக்குது அவன் சொல்கிறான் தப்பு தப்பாக சொல்கிறான் காதல ஏ எப்படி சொல் அப்புறம் வந்து இன்னொருத்தன்ட கேட்கறேன் வெரிஃபை பண்றேன் நீ எப்படி சொல்லுவேன்னா நான் இப்படி சொல்ல மாட்டேங்கிறான் அப்போ அவன் சொல்லி தப்பா சொல்ல நீ ஏண்டா திருத்தாம இருக்கேன்னா எனக்கு நான் ஏன் சொல்லணும் அது மாத்திரம் இல்லை அவன் சொல்றதை கவனிக்காம அவன் த சொல்லிகிட்டு இருக்கான் அது நம்மளும் கேட்கக்கூடாது அவன் பாட்டுக்கு அதை பத்திலாம் அவன் என்ன வந்துரும் சொல்றாங்க அதை பத்தி கவனிக்காம இவ்வாறு வந்துரும் சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் அதெல்லாம் திருத்தி அதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த பத்ரங்கர்ணே எப்படி இருக்கு பாருங்கோ அதை ஒரு ரிஷி சந்த தேவதையெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறான் அந்த பத்ரங்கர்ணே பிரீதி இந்த ரிஷி சந்தா எல்லாம் சொல்லிவிட்டு பத்ரங்கர்ணே பத்ரன்னோ அபிவாத்தைய மனாகா ஜலத்தை சுற்றி சு சுத்துறான் சந்திரத்தை பத்ரன்னோ அபிவாத்தைய அவனுக்கு அர்த்தம் தெரியாது பண்ணுறான் பத்ரன்னோ அபிவாத்தைய மனாகா என் மனம் எப்பொழுதும் பத்ரத்தையே நோக்கி வேகமாக செல்லட்டும் அப்படி சொல்லி பண்ணுறான் எதுக்கு சொல்கிறேன் இந்த வேதங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மெம்மரி இருக்க ஞாபக சக்தி இருக்க அது வர வர வர வர விஷய சுகத்தில் மனசு போக போக ஞாபக சக்தி குறைஞ்சின்றே வரும் அதான் விஷய சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க ஞாபக சக்தி குறைஞ்சிட்டே போகும் லௌகிக விஷய சுகம் இதிலெல்லாம் கவனம் செலுத்த செலுத்த படித்ததெல்லாம் மறந்து போயிடும் அது அப்படி வந்த அப்படி ஒரு நிலையில் வந்திருக்கார் வியாசர் காலத்துலேயே இந்த கதி இப்போல்லாம் என்னத்தை சொல்கிறது அவர் பார்த்தார் பிராமணர்களை குரூப்பாக பிரித்து விட்டார் அவர் பண்ண வேலை என்னென்னா பிராமணனை பிரித்தார் நீங்களாம் இந்த பக்கம் வாப்பா நீங்களாம் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வாங்கும் பிடிக்கிறவங்கள விளையாட்டு ஒரு கேம் விளையாட்டு கொஞ்சம் பேர் இந்த சைடுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் குரூப் இது சேருது அதில் ஒரு குரூப் சேரும் சரி எல்லோரும் இங்கே பிரித்தாச்சா சரி இனிமேல் ஒன்று உங்கள்லேயும் கொஞ்சம் இந்த பக்கம் இந்த குரூப் இருக்கு இல்லையா இது அஞ்சா பிரி ஆரா பிரி அப்படின்னு பிரித்தார் பிரிச்சு இனிமே உனக்கு இந்த வேதம் மாத்திரம் படித்தா போகும் இந்த வேதத்தை படிச்சுட்டு உனக்கு டைம் அவைலபிளாக இருந்தால் மற்ற வேதம் படி ஆனால் நீ பரம்பரை பரம்பரையாக இனிமே உன்னுடைய ஜெனரேஷனே இந்த வேதம் தான் நீ படிக்கணும் நீ ருக்வேதம்தான் படிக்கணும் சாக்கலசாக தான் படிக்கணும் நீ வந்து சுக்லேஜ்வேதம் தான் படிக்கணும் நீ மாத்தியந்திர சாகை தான் படிக்கணும் நீ வந்து காண்ப சாகை தான் படிக்கணும் வியாசர் பவர்ஃபுல் பர்சன் வியாசருக்கு எல்லா வேதமும் தெரியும் மகா ஏகசந்த வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே வியாசருக்கு அவ்வளோ பலம் இருந்தது அதனால் என்ன பண்ணார்னா பவர்ஃபுல் பர்சன் பிராமணர்களை பிரித்தார் பிரித்து அனுஷ்டானங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்து இந்த ரிக்வேதத்துக்கு இப்படி எல்லாம் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ரிச்சுவலை மாற்றி விட்டார் ருக்வேத சந்தியாவந்திரம் வேறே யஜுர்வேத சந்தியாவந்தனம் வேறே சுக்ரயஜுவேத சந்தியாவந்தனம் வேறே சந்தியாவந்தன மந்திரங்கள் மாறும் சமிதாதான மந்திரங்கள் மாறும் ஸ்ராத்த மந்திரங்கள் மாறும் எல்லாம் மாறும் அந்தந்த வேதத்துக்குரிய கிரமங்கள்ல எல்லாம் பண்ணி எவ்வளோ பெரிய புத்தி இருந்தால் பண்ண முடியும் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்றது அவ்வளவு சுலபமா என்ன எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அந்த சிஸ்டத்தை பண்ணி அதை காப்பாத்தினத்துனால வேதத்தை சம்ரக்னம் பண்ண புண்ணியம் வியாச இருக்கு அவதாரம் பண்ணி வேதத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு போனார் அதனால்தான் வியாசருக்கு வேதவியாசர் கிருஷ்ணத்வைப்பாயனர் தான் அவருக்கு பேர் தினந்தோறும் பிராமணன் தினந்தோறும் தர்ப்பணம் பண்ணுறா மத்தியானம் கிருஷ்ணத்வைபாயனாதயா ஏ ரிஷயா தான் ரிஷியும் ஸ்தர்ப்பயாமி தினமும் இருக்குது சந்தியாந்திரத்தில் பிரம்மயத்தில் இருக்கு கிருஷ்ணத்வைபாயன ஆதய வியாசர்லேருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணத்வைபாயனாதயா ஏ ரிஷயா தான் ரிஷியும் ஸ்தர்ப்பயாமி சர்வான் ரிஷியும் ஸ்தர்ப்பயாமி சர்வரிஷி கணாம் ஸ்தர்ப்பயாமி சர்வரிஷி பத்னி ஸ்தர்ப்பயாமி ஞாபகம் இஸ்லாம் இல்லை நம்மளுது சர்வ ரிஷி பத்னி ஸ்தர்ப்பயாமி சர்வ ரிஷி கண பத்னி ஸ்தர்ப்பயாமி எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்றோம் எஜிர்வேதி பண்ணால் பிரஜாபத்தின் காண்டரிஷின் தற்பையாமி சோமம் காண்டரிஷின் தற்பயாமி அக்னிம் காண்டரிஷிம் தற்பையாமி பிரம்மாணக்கு ஸ்வயம்புவன் தற்பையாமி தர்ப்பணம் இங்கே விடணும் தன் இந்த தன் பிரம்மாண்டத்தை பிரம்மாணக்கு ஸ்வயம்புவன் தற்ப இந்த ரிச்சுவலெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அவ்வளோ அற்புதம் பிதர்களுக்கு பண்ணால் இப்படி ரிஷிகளுக்கு பண்ணால் இப்படி தேவர்களுக்கு பண்ணால் இப்படி எல்லாம் கையே கையிலே மாறும் எல்லாம் காட்டும் சொல்லி சொல்லி மாடாது எல்லாம் சும்மா பேருக்கு கொஞ்சம் சொன்னாலே இன்ஸ்பைரிங்காக இருக்குது இல்லையா இப்படி எல்லாம் ஒரு ரிச் கல்ச்சர்லாம் இருந்து நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியறது என்ன பண்ண முடியும் பிரார்த்தனை தான் பண்ண முடியும் துர்ஜன சஜ்ஜனோ பூயாத் சஜ்ஜன சாந்தி மா புரியா தான் பண்ண முடியும் இப்போ என்ன பண்ணார் எல்லாம் பிரித்தார் அதெல்லாம் சுருக்கமாக நான் சொல்லிவிட்டேன் ருக்வேதம் எஜுர்வேதம்னா என்னென்னா வேதத்தில் இருக்கிற அந்த மந்திரங்களின் அமைப்பை பொறுத்து இந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன ருக்வேதங்கிறது வந்து அது வந்து கவிதை வடிவமாக இருக்குது ரிக்வேதம் மந்திரங்கள் எல்லாம் கவிதை வடிவம் இறைவனை போற்றி புகழ்கின்ற இதாக இருக்கு கடவுளை மாத்திரம் புகழ்ச்சிக்க கடவுளை எல்லா வடிவத்திலும் கண்டு புகழ்கிறது கடவுளை காலை உஷக்காலமாக கண்டு வழிபடுகிறது பகல் காலமாக கண்டு வழிபடுகிறது சாயங்காலமாக கண்டு வழிபடுகிறது ராத்திரி சூக்தம் உஷ சூக்தம் பாக்யசூக்தம் ஸ்ரீசூக்தம் துர்கா சூக்தம் எல்லா ஸ்தோத்திரங்கள் ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திரங்கள் இனிமே அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பண்ண ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே கிடையாது சம்பிரதாயமா பண்ணணும் வெளிநாட்டுக்காரன் வந்து பண்ணக்கூடாது ஏதோ அவரும் பண்ணி வச்சுட்டு போவர் இல்லைன்னு சொல்லலை அந்த ஜீவன் வராதுவேதம் என்றால் கவிதை வடிவிலே இருக்கக்கூடிய வேத மந்திரங்கள் பொயட்ரிக்கல் ஃபார்ம் சந்தாஸ்திரத்தை அனுசரித்தது இல்லை ருக்வேதா சங்கராச்சாரிய சொல்றார் நியத்த பாத அக்ஷர அவசானா இருக்கு நியத்த பாத அக்ஷர அவசானா இருக்கு இத்தனை எழுத்து தான் இருக்கணும் இத்தனை பாதம் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடியதான் ருக் மந்திரம் இதுதான் பழமையான வேதம்னு ஹிஸ்டாரிக்கலா சொல்றாங்க நம்ம ஹிஸ்டாரிக்கலா எல்லாம் போறதில்லை சரித்திர கோணத்துல நம்ம பார்க்கிறதே இல்லை என்றைக்கு உலகம் படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து வேதங்கள் இருக்கிறது என்பது நம்முடைய பரிபூர்ணமான ஸ்ரத்தா அதுல நமக்கு ரெண்டாவது அபிப்பிராயம் கிடையாது அது நம்ம ஹிஸ்டாரிக்கலா ரிக்வேதம் முதல்ல வந்ததா எதிர்வேதம் வந்ததா பின்னால வந்துதா அதெல்லாம் நம்ம சொல்றதில்லை அப்படி சொல்றதுன்னு நிறைய பேர் இருக்கு நம்ம அதுல எல்லாம் சேர்ந்துக்கிறது இல்லை ருக்வேதா அநாதி இருக்கு வேதங்கள்னு சொல்லுவோம் ருக்வேதா வேதம்ங்கிறது எல்லாத்துலேயும் ஒன்னா இருக்கு பாருங்க ருக்வேதா ருக்னா என்ன அர்த்தம் அது நியத்த பாத அக்ஷர அவசானம் எழுத்துக்கள் பாதங்கள் இதெல்லாம் வந்து காயத் இதை சந்தசாஸ்திரம் வரப்போறது அதில் இப்போ கொஞ்சம் விளக்கி சொல்லுவேன் ஆ கவிதை வடிவமானது எஜுர்வேதம்னா என்ன அர்த்தம்னா உரைநடை வடிவமானது அநியத்த பாத அக்ஷர அவசானா எஜுஹு அவசானா எஜுஹு அநியத்த பாத அக்ஷர அவசானம் அதுக்கெல்லாம் ஒன்று கிடையாது பேராகிராஃப் நம்ம நம்ம இந்த ருத்ரமெல்லாம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் எஜுர்வேதம் தான் அதுக்கெல்லாம் வந்து இது கவிதை விடமா இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரிக்கு இது சொல்லி காமிச்சா தான் புரியும் கணானாந்த்வா கணபதி கும் ஹவாமே அப்படி சொல்லணும் அது கவிங்க வீணாமு பவசராவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மாணாம் பிரம்மணஸ்பதோ திபிசே தசாதனம் அப்படி சொன்னால் ஒரு ரிக்கு அதுக்கு பாதம் இருக்குது அக்ஷரம் இருக்குது நியமங்கள்லாம் இருக்குது இந்த கணானாந்த்வா கணபதிங்கிறது ரிக்வேத மந்திரம் யஜுர்வேதம் யஜுர்வேதுனையும் சொல்லிக்கிறோமே தவிர ரிக்வேதத்துல தான் அது விசேஷம் ரிக்வேதம் மந்திரம் தான் அது யஜுர்வேதம் உரைநடை வடிவமானது அதுல இன்னொரு விசேஷம் இந்த ரிக்வேதம் வந்து இயற்கையை இயற்கையினுள்ளே இயங்கிக் கொண்டு இயற்கையை இயக்கிக்கொண்டு இயற்கையினுள்ளே வியாபித்திருக்கும் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற தோத்திரங்கள் அதான் ரிக்வேதம் யஜுர்வேதம் என்னன்னா யாகங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கூறுகிற மந்திரங்கள் உரைநடை வடிவமானது வேள்விகளை பற்றியது வேள்விகளினுடைய நெறிமுறைகளை பற்றி பேசுவது எஜுர்வேதம் அதாவது தைத்திரியோபனேஷத்தில் மனசை வந்து ஒரு மனிதனாக வர்ணிச்சிருக்கு மனோமய புருஷன் மனோமய புருஷன் மனோமய கோஷ உபாசனை மனோமய கோஷத்தை உபாசனை பண்ணும் பொழுது தைத்திரிய உபனிஷத் எப்படி உபதேசம் பண்ணுகிறதுன்னா இந்த இருக்கிற எண்ணங்கள் அதையே அழகாக வடிவம் கொடுத்து சொல்லு அதுக்கு தலை கைகள் இரண்டு நடுப்பகுதி கால்கள் அந்த மனோமய புருஷனுடைய அவயவம் எப்படி இருக்குன்னா எஜுர்வேதம் தான் தலை ருக்வேதம் வலதுகை சாமவேதம் எடதுகை அதருணவேதம் தான் கால்கள் அப்புறம் வந்து அதுல இருக்கிற உபதேசங்கள் தான் ஆத்மா மத்திய பாகம் அப்படி சொல்லியிருக்குமா அசர்வாங்கிற புச்சம் பிரதிஷ்ட இப்படி மனோமய புருஷனை வர்ணிச்சிருக்கு இப்ப பிராமண மனசுக்குள்ளே இதுதான் இருக்கணும் எப்போவுமே இந்த பக்கம் குடும்பம் அந்த பக்கம் அரசியல் இந்த பக்கம் புரோஹிதம் இப்படியா இருக்கிறது மனசு முழுக்க இந்த விற்பி தானே இருக்கணும் ஆக யஜுர்வேதம் சாமவேதம் சாமவேதம்னா என்ன அர்த்தம் ருக்வேத மந்திரங்களையே ஸ்வரத்தை கூட்டி இசை வடிவமாக சொன்னால் அதுக்கு பேர் சாமவேதம் அதனால் ருக்வேதமும் சாமவேதமும் தம்பதிகள் ரிக் வந்து புருஷன் சாம வந்து ஸ்திரீ மனைவிஜுர் சாமவேதத்தையும் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறது சாமவேதத்தையும் கணவன் மனைவின்னு வர்ணிக்கிறதே எஜுர்வேதம் தான் அகம் சாமான் அப்படி எல்லாம் ரிக் சாமான்னு சொல்லி கல்யாண மந்திரங்கள்லையும் விவாக மந்திரங்கள்லயும் வருகிறது வந்து இதில் வந்து சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியம்னு இருக்கும் வேதத்தில் இதில் அது உடனே பாடும் சுப்பிரமணியோம் சுப்பிரம்மணியோம் சுப்பிரமணியோம் அப்படின்னு அது இழுக்கும் இது வந்து ஓம் பூர் அது உடனே ஓம்னா ஓவாஹா தத் சவித் திருவரேணியோ பார்கோ தேவஸ்ய தீமா ஹிம் மாறுவது எல்லா காயத்ரியே மாறிடுவது அது சாமவேதத்தில் அப்படி இருக்கு இது தெரியாமல் பண்ணுற காயத்ரி கொலை இருக்கே கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஆக வந்து சாமவேதா பக்தி இருக்குது நான் அதை தவறாக சொல்லலை ஆனால் அது வந்து ஒரு பெரிய தப்பான காரியம் நடந்துகிட்டே இருக்கு அது எப்படி அதை சரி பண்ண போகிறோம்னு நமக்கே தெரியலது யஜுர்வேதா சாம வேதா அதர்வ வேதா அதர்வ வேதம்ங்கிறது வந்து பெரும்பாலும் அதர்வேதத்தில் வந்து யாகத்தில் இதெல்லாம் வழிபாட்டில் இதெல்லாம் வேதத்தை மூணாக தான் சொல்கிற பழக்கம் நாலு வேதம்ங்கிறது அப்புறம்தான் முதல்ல த்ரெயி வித்யா யாகத்தில் இந்த மூணு வித்தியாக்கு யஜு சாமா இந்த மூணு தான் யாகத்தில் பயன்படுத்தப்படுகிறது அதர்வ வேதம் யாகத்தில் பயன்படுத்தப்படுறது அதுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சொன்னால் இன்னொன்று பெருசாகிடும் கடைசியில் வந்து உபனிஷத்து பராவித்யாவுக்கே போகமாட்டோம் அபராவித்யாவே உட்காந்துடுவோம் இத்தனை நான் பேசிட்டு அத்தனை அபராவித்யா ஞாபகம் வச்சுங்க இன்னும் சுவாமி இதுவே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அபராவித்யாங்கிறீங்களே அப்படின்னா ஆமாம் அபராவித்யா இன்னும் சங்கராச்சாரியார் பராவித்யாவுக்கு சொல்கிற அர்த்தத்தை கேட்டால் ஓடியே போனோம் உபநிஷத் மந்திர சொற்கள் எல்லாம் அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை தவிர பாக்கியெல்லாம் அபராவித்யா விடுவார் தூக்கி போட்டு விடுவார் அத்தனை உபனிஷத் சப்த ராசிஹி அபராவித்யா உபனிஷத் அர்த்த ஞானமேவ பராவித்யா மந்திரத்தை பாராயணம் பண்ணால் அபராவித்யாங்கிறார் உபனிஷத்தை இந்த முண்டகோ உபனிஷத்தை நீங்கள் பாராயணம் பண்ணால் அபராவித்யா அதனோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா தான் பராவித்யா அதுவும் எதுக்குன்னா பராவித்யா போர்ஷனில் தெரிஞ்சுக்கணும் அபராவித்யா போருஷனை தெரிஞ்சு பராவித்தியம் வராது சரி அதருண வேதத்தில் என்னெல்லாம் இருக்குது சுவாமி அப்படின்னா அதருவண வேதத்தில் நிறைய மந்திரங்கள் பல்வேறு விதமான மந்திரங்கள் இருக்குது ஆனால் அதருண வேதத்தில் தான் உத்தமமான தத்துவஜானம்லாம் இருக்குது மாண்டூக்கிய உபனிஷத் அதருணவேதம் பிரஷ்னோபனிஷத் அதருணவேதம் எனக்கு சொல்ல மறந்துவிட்டேன் மாண்டூக்கிய உபனிஷத் அதருணவேதம் பிரஷ்னோபனிஷத் அதருணவேதம் முண்டக்கோபனிஷத் அதருணவேதம் சொல்லப்போனால் இவங்க தான் மெஜாரிட்டின்னு நினைக்கிறேன் சுக்ரயஜுவேதத்தில் இருக்கிறது பிருகதாரண்யக்கம் அண்டு ஈஷாவாஸ் அப்புறம் சாமவேத உபநிஷத்தில் இருக்கிறது கேனோ உபநிஷத் அண்டு சாந்தோக்கிய உபநிஷத் ஆச்சா அப்புறம் எஜுர்வேதத்தில் வந்து கட்ட தைத்திரிய கட்ட தைத்திரிய அப்புறம் என்னாச்சு ஆறாச்சு அப்புறம் மூணு யார் இவங்க தான் ஐத்தரேயார் ருக்வேதம் ருக்வேதம் வந்து ஐத்தரைய ஒரே ஒரு உபநிஷத்து தான் ஐத்தரைய அப்புறம் அதர் நோயந்தான் மூணு இருக்குது பிரஷ்ன முண்டக்க மாண்டூக்கிய இதுதான் இந்த பத்து உபனிஷத்துலேயே மூணு உபனிஷத்து அதரநோயத்தை சேர்ந்தது சுக்ர எஜிர்வேதத்துலேருந்து ரெண்டு எடுத்துன்ட்ருக்கோம் கிருஷ்ண எஜிர்வேதத்துலேருந்து ரெண்டு எடுத்துட்டு இருக்கும் ருக்வேதத்தில் ஒன்று எடுத்துட்டு சரி அதரண வேதத்தில் இதுதான் அதர்வண வேதம் இருக்குது அதர்வ ரிஷியும் அங்கிரஸ் ரிஷியும் கண்டுபிடித்த மந்திரத்தினால அதுக்கு பேர் அதர்வ வேதம்னு பேர் அதர்வவேதத்துக்கு வேறு எதாவது இது என்ன இசை வடிவமானதா கொயற்றிக்கலான எல்லாம் இருக்குது இல்லை எல்லாம் கலந்துருக்கு ரிக் மந்திரங்களும் இருக்கும் இப்போது உரைநடை வடிவமாகவும் இருக்கும் எல்லாம் நிறைய இருக்குது அதர்வண வேதத்தில் முதல் மந்திரம் என்ன தெரியுமா நாம் குடிக்கின்ற நீர்நிலைகள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கு ஷன்னோ தேவி ரவிஷ்டய ஆ போ पीतये शन्यो ஏ சய்யோ ரவிஸ்ரவந்துனகா நம்ம குளம் கிணறு நீர் எல்லாமே எல்லோருக்கும் உபயோகப்படுற மாதிரி பயனுள்ளதாக இருக்கட்டும்னு அதருணயத்துடைய முதல் மந்திரம் ஃபஸ்ட்டு மந்திரம் ஷன்னோ தேவி ரவிஷ்டயே ஆ போ பவந்து பீத்தையே நாம் குடிக்கிற ஜலமெல்லாம் குடிக்கிறதுக்கு யோக்கியதை உள்ளதா பயனுள்ளதா தெய்வீகமானதா இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை எவொடனே முதல்ல அதனால என்னென்னா நன்றாக அபிசிரவந்தும் நன்றாக நீர் ஊற்று பெருகட்டும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு அப்படிதான் சொல்றேன் அதர்வ வேதா முடிச்சுவிட்டேன் அடுத்தது அடுத்தது என்னென்னா இப்போ நாலு வேதம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு சதுர் சத்துவார பத்து விஷயம் அபராவித்யாவில் பத்து அம்சங்கள் நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் அப்புறம் அடுத்தது என்னென்னா வேத அங்கம்ங்கிறது ஒரு முக்கியமானது வேதத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த அங்க ஜானம் வேணும் வேதாங்க ஜானம் இல்லாமல் வேதத்தை பயன்படுத்த முடியாது ஆகையினால வேத அங்கம் என்னது ஷிக்ஷா ரொம்ப முக்கியமானது சிக்ஷான்னா ஆங்கிலத்தில் இதை ஃபோனட்டிக்ஸுங்கிறாங்க இதுக்கு பேர் சம்ஸ்கிரு தமிழ்லேயே சொல்லணும்னா உச்சரிக்கும் முறை வேத மந்திரங்களை உச்சரிக்கும் முறை எழுத்துக்களெல்லாம் உச்சரிக்கிற முறை இது பாணினிய சிக்ஷான்னு இந்த பையங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு நான் கேட்டுகிட்டே இருக்கேன் தினமும் சொல்லிக் கொடுக்குறாரு வாத்தியார் சிக்ஷா சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறாரு எப்படி எப்படி உச்சரிக்கணும் என்னென்ன சொல்லி சொல்லி அவன் பாட்டுக்கு கொடுத்துருவோம் சொல்லிகிட்டு இருக்கான் கொஞ்ச நாள் கழித்து சுவாமிஜி சொல்ல சொல்றாரு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிவிடுறான் ஆனால் அவனுக்கு அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது ஆனால் கொஞ்ச நாள் கழிச்ச அர்த்தம் தெரிகிற போது அவனால் எப்படி என்ஜாய் பண்ண முடியும் எப்படி ரசிக்க முடியும் அவனால் அப்போ தெரியும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான் ஆளை பார்க்காமையே நமஸ்காரம் பண்ணிடுறோம் அதுதான் நம்ம பரம்பரை இப்போ எங்கள் வாத்தியா இருக்குது எங்களுக்கு சொல்லி கொடுக்குற போது நாங்கள் எப்படிலாம் இருந்துட்டு போகணும்னு பகவானுக்கு தான் தெரியும் ஆனா இப்ப நினைச்சு நினைச்சு மாஞ்சு போறோம் அவர் இப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படி சொல்லி கொடுத்தாரு அந்த மாதிரிலாம் அந்த பதத்துக்கு அவ்வளோ அர்த்தம் சொன்னாரு அப்படிலாம் நினச்சி பார்க்குறோம் அவர் இல்லை இல்லை ஆனா மனசு அவரே நினைச்சுக்கிட்டே இருக்கு இந்த பதத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லுவார் அந்த பதத்துக்கு அப்படி சொல்லுவார் அப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படி சொல்லி கொடுத்தாரு நினைச்சு நினச்சிதான் இருக்கு அதுதான் மகிமை எவ்வளோ பொறுப்பாக இருந்தால் அவன் அந்த நேரம் அவங்க மரியாதையை எதிர்பார்த்துருந்தா சொல்லி கொடுத்துருக்க முடியுமா தெரியும் மரியாதையை வாங்குவாங்க பிடுங்கிடுவாங்க அவங்க மரியாதையை பிடுங்கிட்டு பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு அப்புறம் தெரியும் நீ அன்னைக்கு மரியாதை பண்ணதெல்லாம் இதுக்காகத்தான் உனக்கு அது பழக்கிறதுக்காகத்தான் உனக்கு தர்மத்துக்காகத்தான் நாங்கள் மரியாதையை பண்ண வச்சோம்னா சொல்கிறதா அர்த்தமாகும் இனிமேல் அதுக்கெல்லாம் விளக்கத்தை அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் சிக்ஷா கல்போ வியாக்கரணம் பெருத்தம் சந்தோ ஜோதிஷம் இது இந்த வேதாங்களுக்கல்லாம் மாலை வகுப்பில அர்த்தம் பார்க்கலாம் ஓம் பதிரங்குணுமேவா பசியே மாட்சா ஸிரைஸ்வாகும் தனி யசேமேவி தஞ்சாயுந்திரோ விர்தவாஸ்தி நூஷா விஷவே நத்தர் அரிஷேமிஸி நோஸ்பதிர் ஓம்ாஷா ஹரி ஓம் ஆதிகருநீ